அவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களின் அறையில் உள்ள திரையை விளக்கி மக்கள் அணிவகுத்து நிற்பதை பார்த்தார்கள் அது மக்களுக்கு திடுக்கத்தை ஏற்படுத்தியது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் புன்னகை செய்தார்கள் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் பள்ளிக்கு வரப்போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு அபு பக் அலி அல்லாஹன் அவர்கள் பின்னால் நகர்ந்து வரிசையில் சேர்ந்து கொள்ள முற்பட்டார்கள் தங்கள் தொழுகைகளை குழம்பி போகுமோ என்று முஸ்லிம்கள் எண்ணலானார்கள் உங்கள் தொழுகைகளை பூரணமாக்குங்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சைகை செய்துவிட்டு திரையை தூங்க விட்டுக் கொண்டார்கள் அன்றைய தினத்தின் இறுதியில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்